வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமீழும் ஒரு கப் சர்க்கரை ஒன்றரை கப் கோதுமை மாவு ரெண்டை ஸ்பூன் நெய் ஆறு ஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிகை முந்திரி தேவையான அளவு பாதாம் தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் எலுமிச்சம் சாறு சிறிதளவு கேசரி பவுடர் சிறிதளவு செய்முறை முதல்ல பச்சைப்பருப்பை நல்லா தண்ணியில கழுவிட்டு தண்ணி இறுத்துடுவோம் ஸ்டவ் பாத்திரம் வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சிட்டு பாத்திரம் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகினதும் இந்த பச்சைப்பருப்பை அதில் போட்டு நல்லா வறுத்துப்போம் நல்ல மணம் வரும் வரைக்கும் வறுக்கணும் அது நல்ல நறுமணம் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்பை எடுத்து குக்கரில் கொட்டி ஒரு ரெண்டு மூணு விசல் கொடுத்து வேக வச்சு எடுத்துடலாம் நல்லா அறினதும் மிக்சியில போட்டு அதை பேஸ்ட் அரைச்சி வச்சுப்போம் ஸ்டவ் பாத்திரம் வச்சுக்கிட்டு உணல் வச்சு உணல் காய்ஞ்சதும் ஒன் ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம் நெய் உருகினதும் இந்த முந்திரி பாதாம் திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து ஸ்டவ் பண்ணிட்டு அது ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுப்போம் ஸ்டவ் பாத்த ஒரு பாத்திரம் வச்சுட்டு எப்பவுமே ஸ்வீட் எல்லாம் பண்ணோன்னா நல்லா திக்கா இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கணும் பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்சதும் மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் உடிக்கினதும் கோதுமை மாவு அதில் கலந்துடணும் நல்லா கலந்து விடணும் நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கோதுமை வந்து நல்ல ஒரு நறுமணம் வரும் அப்போ மாவு வெந்துடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அது கூட இந்த பச்சைப்பருப்பு பேஸ்ட் அரைச்சா இருக்கும்ல அதை கலந்துடணும் நல்லா கலந்து நல்லா வேக விடணும் நல்லா திக்கா வரும் அது நம்ம கலந்து விட்டு வேக விடணும் நல்லா வெந்த உடனே சர்க்கரை கலந்துடலாம் ஒன்று கப் சர்க்கரை கலந்துட்டு நல்லா டாஸ் பண்ணி விடுவோம் ஒரு சிட்டிக்கு உப்பும் கலந்துருவோம் எப்பவுமே ஸ்வீட் பண்ணால் அது ஒரு சிட்டிக்கு உப்பு கலந்தோனா நல்ல டேஸ்ட் வந்து தூக்கதா இருக்கும் ஆனால் கலந்துட்டு கேசரி பவுடர் கொஞ்சமா தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அதையும் அதில் ஏலக்காய் தூளும் கலந்துருவோம் எலுமிச்சாறு கொஞ்சமா நம்ம ஊற்றினோன்னு தெரியக்கூடாது அந்த மாதிரி கொஞ்சமா கலந்து விட்டுடணும் அதுக்காலத்துக்கு அந்த எதுக்குன்னா இந்த சக்கரை வந்து மேலே அப்படி கட்டி கட்டியா நிக்காதபடி இருக்கும் நல்ல அல்வாவோட நல்லா கலந்து மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி போடல இல்லையா சக்கரம் அதனால இந்த எலுமிச்சாறு நைட்டாக கலந்துக்கணும் கொஞ்சமாக நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து ஜல்லி பதத்துக்கு வர அளவுக்கு நல்ல வெகவுடனும் கலந்துட்டே இருக்கணும் அதை நல்லா நெய் பிரிஞ்சு வரவளையே அவங்களுக்கு தெரியும் அதை வெந்துடுச்சுன்றது பாதம் அப்போ அந்த முந்திரி இதெல்லாச்சும் பாதாம் நமக்கு என்னென்ன செய்யணாலும் அதை கலந்துட்டு நல்ல ஒரு டூ மினிட்ஸ் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் பக்கத்துல ஒரு பிளேட் வச்சு இந்த பிளேட்ல கொஞ்சம் நெய் தழவிட்டு இதை அதில் கொட்டி நல்லா பண்ணி வச்சோம்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்தி அஷோகா ஹல்வா தா ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்